வணக்கம் நன்றினியின் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் இல்லை என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றுள்ளார் மத்திய அரசால் மாணவர் சேர்க்கைக்கு தடை செய்யப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களை சேர்த்துக் வகையில் தமிழகத்தில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களின் விவரங்களை தாக்கல் செய்யும்படி தமிழக சுகாதாரத்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த பதினோரு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை வண்டலூர் பூங்காவில் உள்ள பதினெட்டு சிங்கங்களுக்கு நோய் தடுப்பூசி போடப்படுகிறது குஜராத்தில் வைரஸ் தாக்குதலால் இருபத்தி மூன்று உயிரிழந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் ரன்வீர் ஷா மற்றும் அவரது நண்பரான பெண் தொழிலதிபர் ஆகியோரின் வீடுகளிலிருந்து இதுவரை இருநூற்றி நாற்பத்தி ஏழு சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஐஜி பொன் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை நேற்று தொழில்நுட்பம் காரணமாக சிறிது முடக்கப்பட்டது சிறிது நேரத்தில் நிலைமை சீரானது ஜம்மு காஷ்மீரில் உள்ள நகராட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் ஹுரியத் மாநாட்டு கட்சித் தலைவர் மிர்விஸ் உமர் ஃபருக் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் வடக்கே சில பகுதிகளில் நேற்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலின் நான்கு புள்ளி ஆறாக பதிவானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண் சிறை கைதிகள் மற்றும் திறந்தவெளி சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் தங்களின் குடும்பத்தினருடன் பேசுவதற்காக இலவச வீடியோ காலிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சிறைத்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார் ஒருங்கி யோசனை இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் செய்திகள் இந்தோனேஷியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமிக்கு பலியான ஏராளமானவர்களது உடல்கள் இன்னும் மீட்கப்படாமல் அழுகி வருவதால் அப்பகுதிகளில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே மீட்பு பணியை நிறுத்திக்கொள்ள இந்தோனேஷிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தங்கள் நாட்டிலிருந்து சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் அறுபது நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது தங்கள் நாட்டை ஒளவு பார்க்கின்றன என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தனது ஆசிய சுற்றுப்பயணத்தின் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் ஒன்னுக்கும் இடையிலான இரண்டாவது சந்திப்பை நடைபெற செய்ய முடியும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக்கேல் பாம்பியோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் கதவு அசையாமல் இருப்பதற்காக மேலாக முட்டுக் கொடுக்க பயன்படுத்தப்பட்ட கல் ஒரு விண்கல் என பேராசிரியர் ஒருவர் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளார் இஸ்ரேல் நடந்த மோதலில் மூன்று பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டனர் ருமேனியாவில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் குடும்பம் என்பதற்காக விளக்கத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான வினோத பொது வாக்கு நடைபெற்றுள்ளது ரஷ்ய தளவாடங்களை கொள்முதல் செய்யும் விவகாரத்தில் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட மாட்டாது என வெள்ளை மாளிகை சூசகமாக தெரிவித்துள்ளது வணிகச் சேதிகள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருக்கும் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் Big Billion டே Sale வரும் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் தொடங்குகிறது ஜெர்மனியைச் சேர்ந்த சொகுசு தயாரிப்பாளரான பி எம் டபிள்யூவின் விற்பனை கடந்த ஜனவரி மாதம் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கால பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தங்கத்தின் விலை நேற்று சவரன் ஆயிரத்தை தாண்டியது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நான்கு ரூபாய் தங்கம் விலை அதிகரித்துள்ளது அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனமும் ஷெசல்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஏர் செசில்ஸ் நிறுவனமும் தங்களது பயணிகளுக்கான உள்ளூர் சேவைகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்க அணி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ளது ஐ கால்பந்து போட்டிகளில் சென்னையின் எஃப் சி அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் எஃப்சி கோவா அணி தோற்கடித்தது பாகிஸ்தான் முன்னணி பேட்ஸ்மேன் மொஹமது சசாத் தடை செய்யப்பட்ட மருந்தை உட்கொண்டதற்காக நான்கு மாதங்கள் கிரிக்கெட் விளையாட தடை செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற பெனஸ்டா தேசிய டென்னிஸ் போட்டியில் சித்தார்த் விஸ்வகர்மா புதிய சாம்பியனான மகளிர் பிரிவில் மஹக் ஜெயின் தனது பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு மூன்றாம் நிலை வீரர் நிஷி கோரி தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் வரும் தீபாவளிக்கு தனுஷ் நடித்துள்ள எனை நோக்கி பாயும் தோட்டா மற்றும் விஜயின் சர்க்கார் படங்களோடு சேர்த்து விஜய் ஆண்டனி நடித்துள்ளார் திமுரு புடிச்சவன் படமும் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள தொன்னூத்தாறு படத்தின் தெலுங்கு ரீமேக்கிலும் நடிகை த்ரிசாவே நடிக்க உள்ளார் நடிகை காஜல் அகர்வால் ஒரு தனி ஜெட் விமானத்தை விமானியின் உதவியோடு ஓட்டி சாதனை படைத்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்